ஹதீஸ் துள்ளாயிரத்தி நாற்பது கூறியதாவது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் போர்கள தொழுகை தொழுதுள்ளார்களா என்று கேட்டேன் நான் நபி அலஹி வசல்லம் அவர்களுடன் சேர்ந்து நஜீத் பகுதியில் போர் செய்திருக்கிறேன் நாங்கள் எதிரிகளை நேருக்கு நேரு சந்தித்து அணிவகுத்தோம் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் ஒரு பிரிவினர் அவர்களுடன் இணைந்து தொழிலானார்கள் மற்றொரு கூட்டத்தினர் எதிரிகளை சந்தித்தனர் நபி சொல்லாஹு அலிகுவசல்ல தம்முடன் உள்ளவர்களுடன் தொழாத கூட்டத்தினரின் இடத்திற்கு நாங்கள் செல்ல அந்த கூட்டத்தினர் வந்தனர் அவர்கள் நபி சொல்லாஹும் அலிஹிவாசல்லம் அவர்களுடன் ஒரு ருக்குவும் இரண்டு சஜிதாக்களும் செய்தனர் பிறகு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தனர் உடனே இவர்களில் ஒவ்வொருவரும் எழுந்து தமக்காக ஒரு ருக்குவும் இரண்டு செல்ஸ் செய்தனர் என்ற விவரத்தை அப்துல்லாஹின் உமர் அதி அல்லாஹின் அவர்கள் கூற அதை சாலிம் தமக்கு அறிவித்ததாக சுஹரி விடையளித்தார்